அவர்கள் எங்களுக்கு நபி சொல்லாகும் அலைகல்லம் அவர்கள் தொழுதது போல் தொழுது காட்டினார்கள் அத்தொழுகையில் ருக்கோவில் இருந்து தம் தலையை உயர்த்தியதும் மறந்து விட்டார்களோ என்று நாங்கள் பேசிக்கொள்ளும் அளவுக்கு